வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது செய்தி சேவை டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழகச் செய்திகள் ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று தமிழகத்தில் இந்து கோவில்களை திறந்து வைக்க தடை கோரும் வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது தமிழக அரசுடன் பகுதிநேர ஆசிரியர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது இதனையடுத்து சென்னையில் போராட்டம் நடத்திய ஐநூறு பகுதிநேர ஆசிரியர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட இருபது தமிழக மீனவர்கள் காரைக்கால் வந்து சேர்ந்தனர் பனிரண்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனா் உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் முதல்வர் பழனிசாமி நேற்று ஆலோசனை நடத்தினார் ஓகே புயல் நிதியாக தமிழகத்துக்கு முதல்கட்டமாக நூற்றி கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது நீட் தேர்வுக்காக ஆன்லைனில் விண்ணப்பித்த எழுபத்தி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் இந்திய பெருநகரங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு மிகுந்த நகரமாக சென்னை அறிவிக்கப்பட்டுள்ளது முக்கியமான ஆறு நகரங்களில் சென்னை முதலிடத்தையும் டெல்லி கடைசி இடத்தையும் பிடித்துள்ளன கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா ஆகிய மூன்று மாநிலங்களில் பாயும் மகதாயி நீர் பங்கீடு விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் தலையிட வலியுறுத்தி கர்நாடகத்தில் பல பகுதிகளில் நேற்று சிறை கைதிகளுக்கும் ஆதார் அட்டை வழங்கும் திட்டத்தை கேரளா அறிமுகப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து தற்போது வரை நான்கரை லட்சம் பேர் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வி கே சிங் தெரிவித்துள்ளார் தென்னக ரயில்வேயில் இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரத்துக்கான காப்பர் கேபிள் வாங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது வழக்கறிஞர்கள் எம்எல்ஏ மற்றும் எம் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு அவர்கள் வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட தடை செய்யும் பரிந்துரையை விரைவில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளதாக இந்திய பார் கவுன்சில் அறிவித்துள்ளது ஏவுகணை சோதனை மற்றும் செயற்கைக்கோள் ஏவுவதற்கு ஐநா தடை விதித்துள்ள நிலையில் வடகொரியா உலகம் முழுவதையும் உளவு செயற்கைக்கோளை அனுப்ப உள்ளதாக தென்கொரியா குற்றம் சாட்டியுள்ளது அரசுக்கு எதிராக செயல்படுவதாக கூறி மனித உரிமை ஆர்வலர் ஒருவருக்கு எட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் வரலாறு காணாத பனிப்பொழிவு நிகழ்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சீனா தாம் நிறைவேற்றி வரும் பட்டுப்பாதை எனும் திட்டத்தில் ஆப்கானிஸ்தானையும் இணையுமாறு வலியுறுத்தியுள்ளது பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடு வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளுக்கு வரும் புத்தாண்டு முதல் ஐந்து சதவீத மதிப்பு கூட்டு வரியை விதிக்கவுள்ளது வெனிசுலா நாட்டு தூதர் மற்றும் தூதரக அதிகாரியை உடனடியாக தங்கள் நாட்டிலிருந்து வெளியேறுமாறு கனடா உத்தரவிட்டுள்ளது வணிகச்செய்திகள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்குள் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸை பின்னுக்கு தள்ளி இந்தியா பொருளாதார அளவில் உலக அளவில் ஐந்தாவது இடத்தை பிடிக்கும் என லண்டனை மையமாக கொண்ட பொருளாதார மற்றும் வணிக ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ள ஆய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவின் முக்கியமான உள்கட்டமைப்பு நிறுவனமான எல் என் டி நிறுவனத்துக்கு மூவாயிரத்தி முன்னூற்றி கோடி ரூபாய் மதிப்பிலான ஆர்டர் கிடைத்துள்ளது அக்டோபர் மாதத்தை போலவே நவம்பர் மாதத்திலும் ஜி எஸ் குறைந்ததாக மத்திய அரசு அறிவித்துள்ளது உடைந்து போனாலும் எளிதில் நாமே சரி செய்து கொள்ளக்கூடிய வகையிலான செல்போன் டிஸ்பிளே ஒன்றை ஜப்பான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனா் விளையாட்டுச் செய்திகள் மெல்பர்ன் நகரில் நடைபெற்று வரும் ஆசிஸ் கிரிக்கெட் தொடரின் நான்காவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி இரண்டு விக்கெட் இழப்புக்கு நூற்றி தொன்னூற்றி இரண்டு ரன்கள் எடுத்துள்ளது முன்னதாக ஆஸ்திரேலிய அணி தனது முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி டெஸ்ட் தொடரில் விளையாடுவதற்காக இந்திய கிரிக்கெட் அணி இன்று தென்னாப்பிரிக்கா சென்றடைகிறது சர்வதேச கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டிகள் டிசம்பர் முப்பதாம் தேதி மும்பையில் தொடங்குகின்றன திரைச்செய்திகள் குழந்தைகளை சித்திரவதை செய்து நடிக்க வைத்துள்ளதாக குற்றம் சங்கு சக்கரம் படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது கேரள அரசின் மதிப்புமிக்க விருதான ஹரிவராசனம் விருதுக்கு பின்னணி பாடகி சித்ரா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பவன் கல்யாண் கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள அஞ்ஞாதவாசி தெலுங்கு திரைப்படம் யூ டியூப்பில் லைக்ஸ்களை அள்ளி வருகிறது வடிவுடையான் இயக்கத்தில் சனி லியோன் தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளில் நடித்து வரும் புதிய படத்துக்கு வீரமாதேவி என பெயரிடப்பட்டுள்ளது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்திச் சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு அஞ்சல் துறை செய்திகள் வீட்டு குறிப்புகள் போன்ற தரமான ஒலிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்